தேவனுடைய மகாபுசிங்க நாமத்திற்கு மைமோண்டாவதாக நாம் தேவனால் நற்சாட்சியை பெறக்கூடியவர்களாக மாற வேண்டும் தேவனால் சாட்சி பெற்றவர்கள் தேவனோடு எப்பொழுதும் சஞ்சரிக்கிறவர்களாகவே இருப்பார்கள் இவர்கள் தங்கள் நேரங்களை துன்மார்களோடன இறைவனோடே செலவழிப்பதில் ஆசைப்படுவார்கள் என்பது பற்றி வேதத்தின் அடிப்படையில் சான்றிதழ்களோடு கூட இப்பொழுது புதிய சிலிமின் தலைமையும் பாஸ்டர் சி அவர்கள் சிறப்பு செய்தி ஆற்றுவார்கள் நீங்களும் எங்களோடு கூட தேவனிடத்தில் ஐக்கியம் உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் நன்றி இல்லையா தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிம உண்டாவதாக நாம் மறுபடியும் இந்த வாரத்தின் முதல் நாளாகி பரிசுத்த நாளிலும் திருச்சபையாக புதிய ஒரு சிலையம் சபையாக நமது ஆண்டவராகி தேவனுடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்த கருத்தரை ஆராதிக்கு தேவன் நம்ம எல்லோருக்கும் மறுபடியும் கிருபைக்காக நம்ம ஆண்டவரை துணிப்புமாக அல்ல இல்லையா கருத்துடைய மகிமைப்படுவதாக ஆண்டவராகிய தேவன் எனக்கு கொடுத்த கருத்துடைய வார்த்தையாவது அதாவது ஒரு மனிதன் பரலோகத்திற்கு போகிறவன் என்பதை குறித்து தேவனே இந்த பூமியில் வாழும்போதே அவனை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும் என்பது கர்த்தன் என்று கொடுக்கிற வார்த்தையாக இருக்கிறது அதற்காக நான் ஆண்டவர் விஷ்தோத்திரம் நம்மை குறித்து பிறர் கொடுக்கிற சாட்சி அல்ல நம்மை குறித்து கொடுக்கிற சாட்சி நமது ஆண்டவர் சொல்ல வேண்டும் என்னார் என்னுடைய மகன் அவன் என்னுடைய பிள்ளை அவன் எனக்காக வாழ்கின்றவன் எனக்குரியவன் பரலோகத்துக்கு போகக்கூடியவன் என்று சொல்லத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம் தேவனால் சாட்சி பெற்றதாக இருக்க வேண்டும் என்று கத்தோடைய வார்த்தை சொல்கிறபடியால ஆண்டவர் நான் சோதரிக்கிறேன் அதிகாரம் எடுத்துக்கொள்ளப்பட்ட எடுத்துக்கொண்டபடியாலே அவன் காணப்படாமல் போனான் அவன் தேவனுக்கு பிரியமான முன்னமே சாட்சி பெற்றான் தேவனுக்கு மைமை உண்டாவதாக விசுவாசத்தினாலே நோக்கு அதாவது தேவனோடு சஞ்சரித்தான் காணப்படாமல் போனான் என்று மாத்திரமல்ல அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னுமே தேவனால் சாட்சி பெற்றவனாக இருந்தான் தேவனுக்கு மயிமை உண்டாவதாக நம்மை நம்முடைய போதகருக்கு நம்மை நம்முடைய சபையினுடைய மக்களுக்கு அல்லது நம்மை நம்முடைய உறவினர்களுக்கு நம்முடைய வீட்டுக்காரர்களுக்கு அவன் என்னுடைய பிள்ளை என்று சொல்லும் சாட்சியை நாம் பெற்றிருக்க வேண்டும் என்று கத்தடைய தெருவாக்கு சொல்கிறபடினால நான் சொந்திருக்கிறேன் இல்லை சாத்தான இடத்திலும் புத்தகம் முதலாம் அதிகாரம் முதலங்களை அந்த மனுஷன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு அவனுக்கு ஏழு குமாரின் வரலாறு குறித்து சொல்லும் போது முகவரிய இப்படி ஆரம்பிக்கப்படுகிறது குறித்து கொடுக்கிறார் என்று நாம் காணுகின்ற உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகிற மனிதனுமாகிய மனிதன் என்று அவரை குறித்து கருத்து கொடுக்கிற சாட்சியை நாம் இங்கே காணுகின்றோம் அருமையான கட்டிட இந்த தேவனுக்கு பிரியமானவர்கள் என்று சாட்சி பெறுகிறோம் இருக்கிறார்கள் அவர்கள் ஏற்படுகிற எப்படிப்பட்ட துன்பங்களும் வாழ்க்கை ஏற்பட்டாலும் அவர்கள் விழுந்து போக மாட்டார்கள் வலி போக மாட்டார்கள் என்று நாம் காண்கின்றோம் சாட்சி பெறுகிறவர்கள் எப்பொழுதுமே இப்படி இருப்பார்கள் கருமையானல்லாம் இப்படித்தான் இருக்கும் என்று நாம் காணுகிறோம் இந்த சவுளை குறித்து ஆண்டோர் கொடுக்கிற சாட்சியை ஒன்பது பதினொன்னு பிறகு அவர்களை குறித்தார் இருக்க வேண்டும் இது முதலாவது குறித்து பெற்றவர்களாக வாழ்கின்றவர்களை பார்க்கும் போது கூட அவர்கள் சரியில்லாதவர்களைப் போல அல்லது இவர்களுக்கு பிடிக்காதவர்களைப் போல அவருடைய வாழ்க்கை அதாவது சரியில்லாத போல நமக்கு தோணலாம் ஆனால் தேவன் ஒரு மனுவில் கொடுக்கிற சாட்சி தான் சாட்சியாக இருக்கும் அருமையானவர்களே நமக்குள்ள கத்தனம் குறித்து சாட்சி கொடுப்பார் என் பிரியமானவன் என்று பாருங்க தானியலை குறித்து தூதனுக்கு காபரியல் தூதனுக்கு தேவன் செய்தி கொடுத்து தானியலுக்கு செய்தி அனுப்பினார் என்ன சொன்னால் நீ எனக்கு மிகவும் மிகவும் பிரியமானவன் என்று சொன்னதை நான் பார்க்கின்ற எனக்கு மிகவும் பிரியமானவன் ஆனபடினால அந்த பிரியமானவர்களுக்கு என்ன வேண்டிக் கொள்ள கட்டளை வழிபட்டது என்று கத்தர் சொல்லுகின்றார் ஆ தேவனுடைய பிள்ளைகளே நமக்கு கத்தர் சொல்லுவார் கவலைப்படாது நீ எனக்கு பிரியமான மகன் நீ எனக்கு பிரியமான மகள் நீ எனக்கு உத்தவமாக வாழ்கின்ற ஒன்றை குறித்து கலங்காது அவர்கள் குற்றம் சாட்டுகிறதுக்காக நீ கவலைப்பட உனக்கு இப்படியெல்லாம் நடக்கிறது பற்றி கவலைப்படாது நான் உன்னை கையில் வைத்திருக்கின்ற ஆண்டு கொடுக்க வேண்டும் வரவில்லை பேசுவதற்காக உண்மையில் கண்ண வைத்து ஆலோசனை சொல்லுவது நீ நடக்காட்டுவேன்பர் கேரடியாகவும் அவர் இப்படி ஒரு ஆத்மா குறித்து சொல்ல வேண்டும் சாட்சி கொடுக்கும் அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று ஆண்டு விரும்புகிறார் இப்படி அவனை தேடு எங்கே இருக்கிறான் வீட்டில போய் தேடி அவனோட நண்பனிடத்தில் இருக்கிறான் என்று வீட்டார் சொல்லக்கூடாது அதாவது கர்த்தர் சொல்ல வேண்டும் அவன் இப்படி போக அரை வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான் அதாவது பரலோகத்திற்கு போகவர்கள் பூலோக வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பி பரலோகத்திற்கு போக என்று யார் விரும்புகின்றார்களோ அவருடைய சமயங்கள் தான் எங்க இருக்கும் அறவீட்டுக்குள்ளதான் இருக்கும் இல்லையா கிடைக்க நேரங்கள்லாம் முழங்காலில் தான் இருப்பார்கள் கடமைகள் போக மீது நேரங்களில் எல்லாம் அவர்கள் தேவனோடு இருப்பார்கள் என்று நாம் காணுகின்றோம் கத்துடைய பிள்ளைகளை தேவனாக கருத்தை நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும் ஏனோக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு அவன் தேவனால் சாட்சி பெற்றவனாக இருந்தான் ஆனப்படினால் அவன் உயிரோட எடுத்துக் கொள்ளப்பட்டான் நாம இப்படி கத்துடை போவதற்கு தான் ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் அநேக நம்மிடத்தில் கேள்வி கேட்கின்றார்கள் புதிய அவசியமா எத்தனையோ சபைகள் இருக்கின்றது என்ன விசேஷம் என்று கேட்கின்ற ஒரு மனைவி ஒரே ஒரு கன்னிப்பெண்கள் கூட்டி சேர்க்கப்பட்டிருந்தார்கள் ஏகாயனுடைய ஒப்பு ஒரு மனைவிதான் அவருக்கு தேவை அந்த ஒரு மனைவி அவள் எஸ்தரை அதாவது அந்த ஏகாய்க்கு எஸ்தரை கண்ட மனதில் ஒரு இறக்க சிந்தனை கிடைத்தது எதற்காக அவளை வளர்த்த சிறிய தகப்பன் அவளுக்கு சில ஆலோசனைகள் சொல்லி இருந்தார் அந்த ஆலோசனை கேட்டு அதன்படியே அவள் செய்தாள் என்று சொல்லி இருக்கிறது குலத்தையும் பூர்வதையும் அதாவது ஜென்ம தேசத்தையும் குறித்து ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று சொல்லி இருந்தது அப்படியே அவள் நடந்தாள் அவள் ராஜாத்திய ஆன கூட அவளுடைய மனித அதற்கு எப்படி இருந்தது என்றால் அதாவது சிலருக்கு இன்றைக்கும் பாருங்க பெற்றவர்கள் பிள்ளைகளை அருமையாக வளர்த்து அருமையாக செல்லமாக வளர்த்து படிக்க வைத்து அவருடைய பெரிய ஆட்களை ஆக்கி விடுவார்கள் ஒரு குறிக்கப்பட்ட ஸ்டேஜ் வந்த உடனே தாயம் தகுப்பனையும் மதியாத பிள்ளைகளாக மாறி விடுகின்றார்கள் அவர்கள் கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே கொஞ்சம் காசு காசு வாங்கி வீட்டுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தோர்களே ஓ என்று தள்ளிவிடுகின்ற மதிக்கிறது அப்படிப்பட்ட பிள்ளைகளும் இன்றைக்கு இருக்கின்றார்கள் என்று நாம் காணுகிறோம் அருமையான உங்களை குறித்து சாட்சி கொடுக்க இதை நீங்கள் மனதில் வைத்துக் இந்த ஏ குறித்து தேவன் சாட்சி கொடுத்தார் இந்த எஸ்தருடைய உள்ளத்துல அந்த அதாவது சிறிய தகப்பனுக்கு அவள் வளர்ப்பு இருக்கும்போது எப்படி கீழ்படிந்து நடந்தாளோ அப்படியே அவள் ராஜாத்தியான பரகோம் அவருடைய சொல்லுக்கு கீழ்படிந்து நடக்கிறவளாக அவரை மதிக்கிறவளாக அவருடைய வாழ்க்கையில் விரும்பாதவளாக அவள் இருந்தால் அவரை அரண்மனையில் இருந்தாள் என்று நாம் காணுகின்றோம் ஆனப்படி நாள் அருமையான கத்துழைப்பு அந்த ஏகாயனு கண்ணிலே தயவு கிடைத்தனால அவளுக்கு ஏழு தாதிமார்கள் சுத்தி எல்லா அவளுக்கு கொடுக்கப்பட்டது அவள் அதை ராஜாவுக்கு முன்பாக சென்ற போது ராஜாவுக்கு மனைவியாக மாறிவிட்டாள் பிள்ளைகளாக சேர்த்திருக்கிறார் தெரியுமாட்டி ஆக முடியாது அவருக்கு ஒரே ஒரு மனவாட்டி தான் தேவை அந்த மனவாட்டி உருவாக்க அதற்காக அவளுக்கு ஏழு தாதிமார்களை கொடுத்தது போல ஏழு உபதேசங்களை அஸ்திபார உபதேசங்களை இந்த நாளில் கையா பார்க்கிறார் ராஜகுமார்த்திகள் அறுபது பேர் மர்மனையாட்டீர்கள் எண்பது பேர் கன்னியர்களுக்கு தொகையே இல்லை உத்தமையோ பிராவோ ஒருத்தே இல்லையா அது நான் தான் நாங்கள் தான் என்று சொல்வதற்கு நான் இப்படி சொல்லவில்லை சாட்சியுடைய இருக்கும் போது இவர் மாட்டார் போய்விடுவார் என்று என்ன அளவுக்கு சாட்சி இருந்தது என்று நாம் காடுகிறோம் அவர் ஒரு சன்னியாசி அல்ல ஒரு வரத்தரும் அல்ல அவர் ஒரு குடும்பஸ்தர் அவர் மனைவி பிள்ளைகளோடு வாழ்ந்தவர் என்று சிலர் சொல்லுவார்கள் அவருக்கு என்ன பிரசங்கம் அடைகிறார் குடும்பமா கோத்தரமா என்று கூட சிலர் என்ன என்னெல்லாம் நான் இப்ப சொல்லுகிறது என்னை பற்றி சொல்லவில்லை இன்று உங்களுடைய சார்பில் உள்ள ஒருவரை பற்றி தான் சொல்லுகின்றேன் பெற்று விட்டார் ஆறு மணி நாள் அருமையான கத்துடைய பிழைகளை என் நிலையிலேயோ ஒருவருக்கு அடிமையான தொழிலுடையவனாயிருந்தாலும் இல்ல குடும்பவாஸ்தவனாயிருந்தாலும் அநேக நெருக்கங்கள் மத்தியில குடும்பத்தை நடத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர்கள் வாழ முடியும்பதுதான் இங்கே பக்தர்களுடைய சம்பாசிக்க மாட்டார்கள் நூல்கள் படிக்க மாட்டார்கள் அவர்கள் ஒரே குறிக்கோள் அவர்களுக்கு பரலோகம் அவர்கள் எடுத்து தேவனால் சாட்சி பெற்றவர்களாக நாம் மாற வேண்டும் நம்மை குறித்த அதாவது என்று சொல்லி இங்கே புத்தகத்தில் வாசிக்கிறோம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஏழாவது வாக்கியத்தை மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன் என்னுடைய தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் யார் கொடுக்கிறார் ஆண்டவராக தேவன் கொடுக்கிறார் மோசையை குறித்து மோசைக்கு தேவன் என்னென்ன கட்டளை அத்தனையும் அவர் கை கொண்டு அவர்த்தனையும் செய்தார் ஆண்டவராக மலைக்கு அழைத்து கொண்டு போய் ஆசரிப்பு குடாரம் கட்டும் பிளான் அதனுடைய மாதிரி இவைகளெல்லாம் மோசைக்கு கொடுத்தார் அதுல ஒன்றும் ஒரு புள்ளியும் மாற்றாமல் கட்டளை எல்லாவற்றையும் கைகொள்வதுதான் ஜியம் என்று வேதம் சொல்லுகின்றது அருமையான கத்துணை பிள்ளைகளை வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவர்களாக இருந்தான் என்று மனிதர்கள் சொல்லவில்லை தேவன் சொல்கின்றார் அருமையான வீட்டில நாம் எல்லோரும் எப்படி இருக்கின்றோம் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற கட்டளைகள் புறமான என்ன அதாவது ஞானஸ்தான் பெற்றோம் பிரசுத்தாய் பெற்றோம் இன்னும் பல கருங்க கற்பனைகளை நாம் கை கொண்டு வருகின்றோம் அது மாத்திரமல்ல உங்களுடைய தனிப்பட்ட முறையில் உங்களோட கற்பனை என்ன இடைபெடுகின்றார் தனிப்பட்ட முறையில் உங்களை பற்றி என்ன சுத்தம் வைத்திருக்கின்றார் உங்களுக்கு என்ன சொல்கிறார் அவைகளதான் நாம் கை கொள்வதுதான் தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ள சாட்சி என்று நாம் காணுகிறோம் அவர்களை குறித்து கொடுப்பார் என்று காணுகின்றோம் எங்கு உண்மை உள்ளவன் எனக்கு மிகவும் என்று சொன்னார் அடுத்தபடியாக அப்போ சொன்னுடைய புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வாக்கியத்தை நாம் ஒருவர் வாசிக்கிறான் என்பவர் அவனை தள்ளி தாவீதே அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி தேவனுக்கு மயிமை உண்டாவதாக சவலை அரசாங்கத்திலிருந்து அரசியல் என்னதாவது ஆட்சி பீடத்திலிருந்து சவலை தள்ளி போட்டுவிட்டு தாவீதை அதாவது அந்தஸ்தானத்துக்கு ராஜாவாக ஆக்கினார் எதற்காக அவர் தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய ஏற்ற ஒரு மனிதனாக இருந்தான் அதை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கின்றார் சவலை ஏன் தள்ளினேன் ஏற்றவனாக இருக்கவில்லை நான் சொன்னதை அவன் செய்யவில்லை அமலக்கியர்கள் மத்தியில் யுத்தத்திற்கு போகும்போது அமலக்கியர்களை நீ ஜெயிப்பாய் ஆனால் அங்குள்ள ஒன்றைய உயிரோடு விடக்கூடாது என்று கட்டளை அவன் அதை மீறிவிட்டான் அனுப்படியாவது அரச உதவி அவனை விட்டு போய்விட்டது என்று நாம் கடைய உண்மையற்றவனாக போய்விட்டான் தேவன் சொன்னதை மீறிவிட்டான் உண்மையில் அருமையான பேருதுக்கு பேரு தானியலுக்கு பேருகாமுக்கு பேருண்டு எல்லாருக்கும் பேருக்கு அவருடைய வாழ்க்கை சாட்சியை குறித்து ஒரு பெயரை It's an age of that. என்று வேதம் சொல்லுகின்றது அருமையான கற்றுரை பிள்ளைகள ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முந்தைய அவர் தேவனால் சாட்சி பெற்றவராக இருந்தா என்று நான் பார்க்கின்றோம் அருமையான தேவனுக்கு முன்பாக தேவனால் சாட்சி பெற்றவனாக இருக்க வேண்டும் என்று இறைவாக்கு இன்று நம்ம ஒவ்வொருவரை பார்த்தோம் சொல்லுகின்றது முதல் வருகையில கற்று வருகையில் அல்லது நான் தேவன் இன்று வந்தால் உயிரோடு இந்த சரீரத்தோடு यार यार ி போன்ற எதிரதோ அவர்களைப் பற்றி கொடுத்தால் சாட்சி பெற்ற மக்களாக இருக்க வேண்டும் என்னுடைய பெயரன் சொல்லி என்று போட்டிருக்கிறது அதாவது அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு அல்லது மறிக்கிறதற்கு மந்தியே அவன் சாட்சியை பெற்றவனாக இருந்தான் என்று சொல்லும் சாட்சியை நான் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் அவர்களை பார்க்கும்போது தெரியும் ஒரு காய் கலர் மாறுகிறது என்றால் படுக்க போகிறது தெரியும் பழுத்துவிட்டால் காம்பு விளந்துவிடும் அதே மேல அங்கே ஒட்டி இருக்காது அது வேறு எவ மாத்தம் உண்டாகிவிடும் என்பது தெரியும் அதே ஒன்றமாக சாட்சி பெற்றவர்களை தெரியும் நம்மளுக்குள் இருக்கிறோம் அல்லவா எத்தனை பேர் இருக்கிறோம் இத்தனை எத்தனை பேர் தேவனால் சாட்சியுடையவர்களாக இருக்கிறோம் என்பது நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள காரியம் ஹலோ ஹலேலோயா அருமையான கத்தடி பிள்ளைகளை நாம் சாட்சியுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று இன்று கத்தன் எதிர்பார்க்கின்றார் மணவாட்டிக்கு பெயர் வைக்கிறது யாரு மனவாடவராசு கிறிஸ்து மணவாட்டிக்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறார் பெயர் தான் என்னது புதிய சிலையம் என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது ஹலேலுயா மணவாட்டி இதனை ஆயுத்தமாக்கி என்று அவளுக்கு கல்யாண வஸ்திரம் தெரிவிக்கப்பட்டது என்று நாம் காணுகின்றோம் கல்யாண வஸ்தனம் தரித்த உடனே அவள் மனவாட்டி என்று பார்க்கிறவர்களுக்கு நன்றாக நன்றாக தெரியும் அவளை வேறு ஆயிரக்கணக்கான மக்களுக்குள்ளே அவள் இருந்தாலும் இவள் தான் மனவாட்டி என்று மற்றவர்கள் கண்டுகொள்வார்கள் அதில் உள்ள அருமையான கற்ற பிள்ளைகளை நமக்குள்ளே நாம் இறைவனால் சாட்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று கருத்து விரும்புகின்றான் சாட்சியுடையவர்கள் அதாவது அந்த ஆயுத்தமுடையவர்கள் தேவனால் சாட்சி எப்பொழுதுமே அவர்கள் ஜபசிந்தையோடு இருப்பார்கள் அவர்களை தேவ பார்க்க முடியும் மற்ற இடங்களில் அவர்களை பார்க்க ஏறாது என்று நாம் காணுகிறோம் மற்ற அலுவல்கள் இருந்தாலும் அவர்களை பார்த்தால் தனியாக தெரியும் பக்தியுடையவர்கள் அதாவது எப்பொழுதுமே முடங்கிக் கொண்டே இருப்பார்கள் எந்த நிலையில் பக்தியுடைய கடவுள் ஒருவர்தான் அந்த கடவுளை அறியாமல் நிறைய மக்கள் பக்தியா இருக்கின்றார்கள் அதனால கடவுள் யாரென்று தெரியாது அந்த பக்தி அவளுக்குள்ளே வந்தவுடனே அவள் ஏதாவது நம்ம நாமத்தை சொல்லிக் கொண்டு மனுமொணத்து கொண்டு இருக்கிறது நான் பார்க்கிறோம் இல்லாவிட்டால் அவர்கள் அந்த பக்தியுடைய ஒரு ஊழப்பாட்டு படித்துக்கொண்டு உறங்கிக் கொண்டே முறங்கிக் கொண்டே இருப்பார்கள் இது அவருடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த தெய்வீக நிலையை அந்த தேவரோடு உள்ள அந்த உறவை அது வெளிப்படுத்துகிறது என்று நாம் உயத்தில் பார்க்கிறோம் அதற்காக நான் தேவருக்கு சோத்திரம் செலுத்துகிறேன் உலக பிரகாரமாகவே ஒன்றிலே விருப்ப அளித்து விட்டார்கள் என்றால் அவர்களை எண்ணையிலேயும் பிரிக்க முடியவில்லை அதை மாற்றவே முடியவில்லை மனதை விட்டு மாறவே மாட்டேன் என்கிறது சாதாரண அழிந்து போகிற காரியங்களை குறித்து இப்படி இருக்கிறது இந்த தேவன்மையால் உள்ள அன்பு எப்படி உள்ளதா திரளான வெள்ளங்களும் நேசத்தை அவிச்சாரும் என்று சொல்லி இருக்கிறது அவ்வளவு தேவன் மேலுள்ள நேசம் அவ்வளவு பெரியது அறுபடி நாள் அருமையான கத்தடை பிள்ளைகளை நமக்கும் தேவனுக்குள்ள இந்த உறவு இப்படிப்பட்டதாக இருக்க வேண்டுமான் ஆதி ஆகும் ஐந்தாம் அதிகாரம் அதே ஏனோக்கு குறித்து நாம் இங்கே பார்ப்போம் ஆதி ஆகும் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வாக்கியத்தை ஒருவர் தேவனோடு சஞ்சர்த்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான் தேவனவனை எடுத்துக்கொண்டார் தேவனுக்கு மய்மை உண்டாவதாக தேவனால் சாட்சி பெற்றவர் எப்படி இருப்பார் ஏர்வுக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டே இருந்தவர் மனிதனோடு ஒரு சிநேகனோடு சம்பாஷிக்கிறது போல அவருடைய வாழ்க்கை இருந்தவர் குடும்பப் பெருப்புகள் உண்டு பிள்ளைக்குட்டிகள் உண்டு அவருக்கு எத்தனையோ விதமான பாடங்கள் பாறை அவருக்கு உண்டு அதன் அவர் தேவனோடு சஞ்சரிக்கின்றவராக இருந்தார் என்று நாம் காணுகின்றோம் தேவனால் சாட்சி பெற்றவர்கள் தேவனோடுதான் அவர்கள் சஞ்சரித்துக் அவர்களை குறித்துதான் தேவன் இப்படிப்பட்ட சாட்சியை கொடுக்கிறார் என்று நான் வேதத்திலே தேவனுக்கு அருமையான தேவன் பிள்ளைகளை நமக்கு ஒரு மணி நேரம் வருகிறது சமயம் போகிறதே நமக்கு தெரியாது சாட்சி பெற்ற மக்கள் சஞ்சரிக்கின்றவர்களாக உறவாடுகின்றவர்களாக தேவனோடு வாழ்க்கையை கழிக்கின்றவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று தேவையான சொல்லுகின்றது ஆறாம் அதிகாரம் ஒன்பதாவது அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்ததா உத்தமும் சர்மார்கமாக வாழ்க்கை இருந்தது அவன் தேவனால் சாட்சி பெற்ற ஒரு புருஷனாக இருந்தார் என்று காண்கிறோம் என்ன செய்வார்கள் என்றால் தேவனோடு சஞ்சரிக்கிறார்கள் கொஞ்ச நேரம் ஆயிட்டாலும் உடனே தேவனோடு இவர்கள் தான் தேவனால் சாட்சி பெற்றவர்கள் அவர்கள் அவர்களைப் பற்றி இப்படிப்பட்ட சாட்சி உலகத்தில் இருக்கும் போது சாட்சியுடைய இருந்து அவன் காணப்படாமல் போய்விடுகிறான் தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் என்று உலகத்தில் இருக்கும் போது இருந்தபடியிருப்பார் எடுத்துக்கொண்டார் என்று எண்ணக்கூடிய அளவுக்கு இருந்ததும் அருமையான கட்டுரை பிள்ளைகளை வருகைக்குரிய நாள் மிகவும் நெருங்கிக் கொண்டிருக்க து அதற்கு அடையாளங்கள் அரசியல் உண்டாகிற மாற்றங்கள் தேசத்தில் சூழ்நிலைகள் இவைகளெல்லாம் இவைகளுக்கு இன்று ஆதாரமாக இருக்கிறது அண்டவராக சொன்னார் இவைகளாக நடக்கும் போது இதோ வாசலர்கே வந்திருக்கிறேன் என்று என்று சொல்லிருக்கிறார் கேள்வி அதாவது தூரத்தில் எங்கே கேள்விப்பட்டோம் நமது பக்கத்திலே பக்கத்திலே அவர்கள் நடக்க ஆரம்பித்துக் கொண்டிருக்கின்றது இவைகள் எல்லாம் தேவனுடைய வருகைக்கு முன் அடையாளமாக இவைகள் சம்பவித்துக் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றார் நாம் நம்முடைய வாழ்க்கையில உத்தமாய் சன்மார்க்கமாய் வாழ்ந்து தேவருக்கு பிரியமானவர்கள் என்ற சாட்சியை நாம் பெற்றுக் வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறபடினாலே சோத்திருக்கிறேன் அந்த சாட்சி நமக்குள் இருந்தும் துரைக்கும் அந்த சாட்சி எழுந்திக்கொண்டே இருக்கும் நீ அதாவது என்ற வருகையில போதற்கு ஆயத்தமாக கொண்டிருக்கின்ற விடு இதை கை இப்படி நடந்துகொள் என்று கருத்தனமிடத்தில் ஆலோசனை சொல்வார் அருமையானவர்களே நமக்குள் இருக்கிற பரசுத்த நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் ஒரு பிராஞ்ச சபை பார்க்க நாங்கள் சென்றிருந்தோம் கர்த்தர்கள் எப்படி இருக்கிறீர்கள் ஜெபா பண்ணுகின்ற ஆலயத்துக்கு ஒழுங்காக போகின்றீர்களா என்று கேட்டபோது அவர் சொன்னார் எனக்கு நிறைய கடன் இருக்கிறது வியாபாரம் பண்ணுறதில் கடன்பட்டு விட்டேன் இந்த கடன் பாரத்தினால் என்னால் ஜெபம் முடியவில்லை இந்த கடன் பாரத்தை கடவுள் மாற்றிவிட்டார் என்று சொன்னால் நான் எப்போதும் கத்திடத்தில் ஜெபம் ஏதுவாக இருக்கும் என்று அவர் சொன்னார் எனக்கு ரொம்ப பாரமாக இருந்தது நான் மனசுரையில் தானே கேட்டுக்கொண்டு வீட்டு ஆலயத்துக்கு வந்தேன் ஆலயத்துக்கு வந்த உடனே முழங்கால் போட்டு அவருக்காக நான் ஜெபம் பண்ணினேன் பிரயாணத்தை கர்த்தர் வாக்கிச்சு ஊழியத்தை ஆசீர்வித்துக் கொண்டு வந்ததுக்காக நன்றி சொல்லிவிட்டு அவருக்காக ஜெமனி ஆரம்பித்தேன் ஜெவமனு போய் கத்தாவே அவருடைய கடனை தீர்த்து விடும் ரொம்ப கஷ்டப்படுகிறார் மூத்த விசுவாசி ஆனப்படினால அவர் கடனை தீர்த்து விட்டால் உம்மிடத்தில் நெருங்கி வருவதற்கு ஏதுவாக என்று நான் சொன்னேன் ஆண்டவரிடத்தில் ஒரு கர்த்தர் சொன்னார் அவனது கடன் இருக்கிறதுனால தூங்கப் போதும்போதாவது கொஞ்சம் ஆண்டவரேன்னு சொல்கிறான் அதை தீர்த்து விட்டுட்டான் என்னை தேடவே மாட்டான் என்று சாட்சி சொன்னான் தேவனுக்கு மயுமே அருமையான கட்டுரைப் பிள்ளைகளை தூங்கும் போதாவது அண்டவனே உண்டென்றா சொல்லிட்டு அதனால அதனால செய்ய மாட்டான் நீ அதை சொல்லாது என்னிடத்துல அவன் அப்படியே கொஞ்சம் என்ன நினைக்கிறதையும் அதாவது மாற்றிக்கொள்ள வேண்டும் இல்ல எப்படி அதோட ஜெபத்தை விட்டுவிட்டேன் அருமையான தேவனுடைய பிள்ளைகள் அவர் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு பூமியில் இருக்கும் அவன் கர்த்தரால் சாட்சி பெற்றவனாக இருக்க என்று திருவாக்கு சொல்லுகின்றது ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் மனைவி பிள்ளைகளோடு வாழ்ந்து அவர் தேவனோடு சஞ்சரிக்கின்ற மனிதனாக அவர் இருந்தார் இந்த நோவா தன் காலத்தில் இருந்தவருக்கு உத்தமனும் இருந்து தேவனோடு சஞ்சரிக்கின்றவராக இருந்தார் என்று நான் கணக்க குடும்ப வரலாறு முன்பாக பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று கத்தர விரும்புகின்றார் இந்த தேவனோடு சஞ்சரித்துக் அதை விட்டு விலக செய்வதற்கு சில நட்புகள் சில நண்பர்கள் சில சுற்று சூழலைகள் வந்து அவர்களை நெருக்கும் மத்திய பகுதியில் முதலாம் சங்கீதத்தில் எங்கே இருக்கக்கூடாது தேவனோடு இருக்க வேண்டும் இருக்கக்கூடாது ஒன்னு வசனங்களை நடவல்கிற உட்காரும் இடத்தில் உட்காராமலும் தத்துட வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாய்க்கவா் அவன் நீர்காரிகள் அவன்வதிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகின்றது மனிதர்களோடு தேவனுடைய பிள்ளைகளோடு தெய்வீக காரியங்களுக்காக நம்முடைய சமயங்கள் அமைந்திருக்க வேண்டுமா அப்படி இல்லாதபடி துன்மார்களோடும் பாவிகளோடும் நேரம் போகிற அதனால கொஞ்ச நேரம் ஒட்டுத்தடத்த ஒருமப்பட்ட ஜ இருக்காள் என்பது சொல்லிக் கொள்கிறேன் இருக்கிறான் ஜம் பண்ணுகின்றான் அவன் தான் பெரிய அப்போசலனாக மாறுவார் என்று நேரத்தில் பார்த்திருக்கிறோம் அந்த பவுல் அதாவது சந்திக்கப்பட்ட ஆரம்பத்திலேயே அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது ஜபஜீவியுடையதாக மாறிட்டு சஞ்சரிக்கொண்டார் அனநி அவனிடத்தில் பேசினார் நீ போய் சவலுக்காக ஜபம் பண்ணு அவன் குருடனாக இருக்கிறான் அவனுக்கு கண்பார்வையை கொடுப்பேன் அவனுக்கு பர்சுத்தாவியை கொடுப்பேன் அவன் பெரிய ஒரு மனிதனாக மாறுவான் எனக்காக வெகுபாடுகளை படுகிறவனாயிருக்கிறான் என்ற சாட்சியை கருமையான தேவண்ட பிள்ளைகளை அதாவது ஒரு தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு மனிதனை பிரிக்கிறது என்னென்றால் எஸ்ஆம்பி ஒன்பது அதிகாரம் இரண்டாவது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம் உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு உங்கள் தேவையான பிரிவினை ஐக்கியத்தை உறவை கெடுக்கிறது உங்கள் பாவங்களே அவருக்கு செவிகொடாத உங்களுடைய பாவங்கள் அவருக்கு செவி கொடுக்காதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைத்து போடும்யா அருமையானவர்களே தேவனோடு சஞ்சரிக்க தேவனோடு ஐக்கியப்பட தேவனோடு உறவாட தேவனோடு நேற்று வரைக்கு கொண்டிருந்த மனிதனும் கூட இன்றைக்கு ஐக்கியத்தை இழந்து காரணம் என்ன என்றால் பாவம் தான் பாவம் என்பது கற்றுடைய பாவம் கற்றுடைய வார்த்தையை கை கொள்வதுதான் பரிசுத்தம் என்று வேதம் சொல்லுகின்றது அமைந்த பக்தி உள்ளவர்களிடத்தில் அதாவது ஆண்டவர் சொன்னார் என்ன சொன்னார் என்றால் சத்திய தேர்வீரல் சத்தியங்களை விடுதலை ஆக்கும் சத்தியம்தான் விடுதலை ஆக்கும் சத்தியம்தான் உங்களை பாவக்கட்டிலிருந்து விடுதலை ஆக்கும் உங்களை பரிசுத்த வாழ்க்கைகளை கொண்டு வரும் தேவனோடு ஐக்கியத்துக்கு விரவையும் அதாவது சத்தியத்தை கைகூள்களின் மூலமாகத்தான் உங்களுக்கு கிடைக்கும் என்று தேவனுடைய திருவசனம் சொல்லுகின்றது அது நான் அருமையான கட்டிட பிள்ளைகளை உங்களுடைய அக்கிரமங்களை உங்களுக்கு உங்கள் தேவனுக்கு நடுவாக உறவை கெடுக்கிறது அக்கிரமங்கள் தேவருக்கு எடுவாக பிரிவினை உண்டாக்கிவிடுகிறது ஐக்கியத்தை கெடுக்கிறது உங்கள் பாவங்களே செவி கூடாத முகத்தை மறைக்கிறது தேவன் பேசுவார் பேசும் தெய்வத்திடத்தில் தான் நாம் இருக்கின்றோம் அந்த பேசுகின்ற தெய்வம் தான் நமக்குள்ளே இருக்கின்றார் அவர் தான் நம்மை ரஷித்திருக்கின்றார் அந்தபடினால அவர் நம்முடைய பேசுகின்றவராக இருக்கின்றார் ஆதி மனிதனாகிய ஆதாம ஏவாலையும் ஆண்டவராகிய தேவன் தம்முடைய ரூபத்தின்படியும் தம்முடைய சாயலின்படி அருமையாக படைத்தார் என்று நாம் காணுகின்றோம் அருமையாக படைக்கப்பட்டது மனிதர்களுடைய ஆசையெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியுமா மாலையில் குளிர்ச்சியான வேலை வந்தவுடனே ஆண்டவராகிய தேவன் வந்து விடுவார் வந்து சேர்ந்து உறவாடி மகிழ்ந்து கொண்டு போவார் ஒரு ஆண்டவர் வரும்போது ஒளிந்து கிடக்கிறார்கள் இவர்கள் ஒளிந்து கொண்டார்கள் வார்த்தை மீறிவிட்டபடினால இவர்கள் பார்க்க முடியவில்லை கூட ஐக்கிய ஒழிந்திருந்தார்கள் என்று ஆதி ஆகம மூன்றாம் அதிகாரம் எட்டு முதல் எட்டு ஒன்பது பத்து வசனங்களை நவாசிக்கலாம் குளிர்ச்சியான பேரையிலே தோற்றத்தில் உலாவுற தேவனாய கத்துடன் சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் அப்போது ஆதாமோட மனைவியின் தேவனாய கற்ற சத்தத்துக்கு பிளகி தோட்டத்தின் பிரிசை ஒழித்துக் கொண்டார்கள் என்றார் ஒளிந்து கொண்டேன் என்றார் இருக்கிறார் நீங்கள் இப்படிப்பட்ட நேரத்தில் கூட உரவாடி கொண்டிருந்தவர்கள் அல்லவா என்னோடு கூட மகிழ்ந்தவர்கள் அல்லவா என்னுடைய திறமுகத்தின் முகத்தை பார்த்து எவ்வளவு நீங்கள் திருப்தி அடைந்தீர்கள் இப்பொழுது ஏன் ஒழிந்து கிடக்கிறீர்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார் நம்ம ஒவ்வொருவரை பார்த்தும் கட்டுரை வார்த்தை கேட்கின்றது அலையிலா உனக்கு கிடைக்கிற நேர்கள் எங்கே இருக்கின்றார் யாரோடு இருக்கிறான் ஐக்கியம் எங்கே இருக்கின்றது அல்லது உன்னை தனித்திருக்கும் மனம் எங்கே இருக்கின்றது என்று கத்தடி வார்த்தை கேட்கின்றது ஆண்டவர் உங்களையும் என்னை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும் அலையலையா உங்களை என்னை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும் சாட்சி கொடுக்க வேண்டும் அலையிலொய்யா அன்றைய கருத்தர் மோசடியை குறித்து ஆர்வனோடும் பிரியாமோடும் சாட்சி கொடுத்தார் என்று கொடுத்த உங்களுக்குள்ள தீர்க்கதரிசியா இருந்தால் அவனோடு நான் சொப்பனத்திலும் தரிசனத்திலும் பேசுவேன் ராசனாகி மோசுவேன் அல்ல வீட்டில் எங்கு உள்ளமை உள்ளவன் நான் அவனோடு முகமுகமாக பேசுகிறேன் என்று அருமையானவர்களே நமக்கு ராய் தீமை செய்களை குறித்து தீமை செய்கிறவர்களிடத்தில் கற்ற நம்மை குறித்து சொல்ல வேண்டும் அது என்னுடைய மகன் என்னுடைய மகள் அவளுக்கு செயல்படாது பேசாது கோள் சொல்லாது அவளுக்கு தீமை என்று சொல்ல வேண்டும் அலேலுயா அலேலுயா சாட்சி கொடுக்க வேண்டிய அருமையானவர்களே நமைக்குருது குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும் ஆண்டவர் சாட்சி கொடுக்கும் காலத்துல வந்திருக்கின்றோம் ஆனப்படினால இங்கிற வாசிய கேட்டோம் அதாமே நீ எங்கே இருக்கின்ற தேவனால் தொடரப்பட்ட சவுல் தேவ சமூகத்திலே ஜெம்ம பண்ணுகிறவராயிருந்தார் அங்கேதான் கத்தரை உறவாடுகின்ற இடம் துன்மார்க்கு மத்தியிலே பாவிகள் பரிகாசக்காரர்கள் மத்தியிலே உட்கார்ந்து இருந்தால் அங்கே தேவனுடைய சத்தத்தை நீங்கள் உறவாட்டத்தை பார்க்க முடியாது உங்களுடைய ஆராதனையும் இருந்தாலும் சரி அதாவது தேவ ஜனங்களோடு தேவனால் மீட்கப்பட்ட மக்களோடு உங்களுடைய ஆராதனை இருக்கட்டும் அதற்கு மாறுபட்ட இடத்திலே அதாவது குலைக்காரர்களும் துணைகளைக்காரர்களும் பாவிகளும் பரிகாசக்காரர்களும் திருவாசனத்துக்கு உரமாக செயல்படுகளும் மத்தியிலே நீங்கள் போய் கத்தரை ஆராதித்தால் அங்கே கத்தருடைய உறவாட்டத்தை நீங்கள் பார்க்க முடியாது மனிதர்கள் அவளோடு எதிர்பார்த்துக் கொண்டு தகப்பன் பிள்ளை பிள்ளை தகப்பனை எதிர்நோக்கி இருக்கிறது போல அப்படி காத்துக் கொண்டிருந்தவர்கள் என்று கட்டளை மீறினார்களோ வார்த்த அவர்கள் தள்ளி போட்ட சாத்தானுக்கு செமை கொடுத்தார்களோ அது மேற்கொண்டு தெய்வீக உறவை அவர்கள் இழந்து விட்டார்கள் என்று நாம் காணுகின்றோம் அருமையான கற்றுரை பிள்ளைகளை இந்த வார்த்தை நம்ம ஒவ்வொரு கிணராக வருகிறது எங்கே இருக்கின்றாய் சமயம் கிடைக்கும்போது எங்கே இருக்கிறார் பக்கத்து வீட்டிலேயா அல்லது மற்றவர்கள் மத்தியிலேயா எங்கே இருக்கின்றாய் அல்லது டிவி முன்னாலேயா எங்கே இருக்கின்றாய் என்று கத்தனை வார்த்தை கேட்கின்றது ஹலே லோயா தேவனோடு சஞ்சரிக்கிற மனிதனை போல நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் ஹலே தேவனோடு சஞ்சரிக்கும் அனுபவத்தை வேண்டும் தேவனோடு சஞ்சரிக்கிற மக்கள் பாவிகள் பரிகாசக்காரர்கள் மத்தியில இருக்கக்கூடாது அவருடைய ஆலோசனைகளை கேட்கக்கூடாது அரும்பையார் அவர்கள் அவருடைய ஐக்கியம் தேவ ஜனங்களோடு இருக்க வேண்டும் அதாவது நாலு பேர் சேர்ந்து தேவனுக்கு பயந்தவர்கள் நாலு பேர் சேர்ந்திருந்து பேச வருகின்றது உயிரோடு இருக்கும்போது எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முந்தைய பெற்றவனாக இருந்தான் என்று வேதம் சொல்லுகின்றது ஹலேயா ஹலே லுயா உங்களையும் என்னை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் அவர் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறார் என்னோடு கூட உரவாடி கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறதாக இருக்க வேண்டும் ஹலே லுயா தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அருமையானவர்களே அந்த அனுபவத்தை நாம் பெற்றுவிட்டால் நமக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களை கர்த்தர் எச்சரிப்பார் அவர்களுக்கு நேராக கர்த்துடைய கரம் நிச்சயமாக நீட்டப்படும் என்பதை நான் உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றேன் நமக்கு உதவி செய்வார்த்து என்னாகவும் பன்னிரண்டாம் அதிகாரம் எட்டாவது வாக்கியத்தை நான் வாசிக்கும் போது இந்த மோச தேவனிடத்தில எப்படி இருந்தாராம் பாருங்க நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல நான் அவனுக்கு மோசத்தில மறைபொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரத்யட்சி முகமுகமாக பிரத்யட்சமாக பேசுகிறேன் அவன் கத்தருடைய மோசனை முகமுகமாக பார்த்த ஒரு தேவனுடைய மனிதன் என்று நாம் காணுகின்றோம் அதற்கு வாழ்க்கையில் இருந்த காரியம் என்ன உண்மை அவருடைய வாழ்க்கையில் இருந்தது உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கின்றேன் அலே நம்முடைய சில உண்மையை கர்த்தர் எதிர்பார்க்கின்றார் மகிமை உண்டாவதாக அருமையான கற்றிட பிள்ளைகளே ஆண்டவர் நம்ம பேசுகின்றவராக இருக்கின்றார் முகமுகமாக நம்ம இடைபடக்கூடிய காலம் இந்த வந்து கொண்டிருக்கின்றது அது எப்படினால் கற்றிட நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனோடு உரவாடுகிற உறவாட்டத்தை நாம் மேம்படுத்துவோம் கர்த்தர் சொல்லுகிற காரியங்களை கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கு நாம் கவனம் இருக்க நமக்கு உதவி செய்வாராக ஒன்ராஜா கஸ்தகம் அதிகாரம் முதலாவது வாக்கியத்தை ஒருவர் இளைய திருக்குடிகளில் திஸ்பின் ஆகிய எலியா ஆகாபை நோக்கியின் வாக்கின்படியே இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இசவியின் தேவனாய கருத்தருக்கும் முன்பாக நிற்கிற எலியா எங்க நேரு கருக்கு முன்னா கர்த்தருக்கு முன்னாக நிற்கிற நான் சொல்லுகிறேன் நான் சொல்லுகிறபடியே நடக்கும் என்று அவர் சொன்னார் அதுபடியால நாம் எப்பொழுது எங்க நிற்கணும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கணும் கண்டடங்களெல்லாம் போய்விட்டு வந்து கட்டிடத்தில் நிற்பது அல்ல அதாவது எலுசா தெரு தெரிசூர் வேலைக்காரர் தான் அவன் பேர் கேஸ் இந்த எல்சா தெருதர்சன் மூலமாக நாகமான் என்று சொல்லப்படுகிற தீர்க்க நாசகுமான் நாகமான் என்று சொல்லப்படுகிற படைத்தலைவன் அவன் அதாவது அவருடைய குஷ்ணரோகம் போவதற்கு நதியிலே ஏழு தடவை ஸ்நாமம் பண்ணிவிட்டு போகச் சொல்லு என்று சொன்னார் அவர் பெரிய எதிர்பார்ப்போடு வந்தார் அதாவது படகு தளபதி பெரிய ஆள் ஆன இந்த தேவருடைய மனுஷன் குகைக்குள்ள இருக்கிறார் ஒரு கஷ்டப்பட்ட மனிதன் நம்மை கண்ட ஓடி வந்து நம்முடைய தலையிலிருந்து உச்சநிலைய உள்ளங்கால் வரைக்கும் தடவி நம்முடைய நோயை எடுத்து விடுவான் என்று எண்ணிக்கொண்டிருந்தான் அவர் தேவனோடு சஞ்சரிக்கிற ஆள் அல்லவா அவர் தூரத்தில் இருக்கும் போதே வருகிறவன் யார் அவனுடைய எண்ணங்கள் என்ன அவனுடைய நோய் என்ன எல்லாத்தையும் சரியாக அவர் அறிந்தவராக இருந்தார் வாஸ்திரப்படியில் அங்கு வரும்போது என்று சொல்லிவிட்டார் ஆள் சொல்லிவிட்டார் ஒரு எழுத முங்கிட்டு ஓ சொல்லு என்று சொல்லு அவருக்கு ரொம்ப விசாரமாக இருந்தது ரொம்ப கோபத்தோடு அவர் திரும்பி தன்னுடைய தேசத்திற்கு போக இருந்தான் என்னுடைய நாட்டில் எவ்வளவு அருமையான நதிகள் ஓடுகின்றது அறுவடை காலத்தில கலங்களாக போகும் அரிசலாகவும் போகும் மயிமை உண்டாவதாக அதுபடினால அதாவது என்று சொல்லி திரும்பி போக ஆரம்பித்தான் எப்படி வேலைக்காரனுடைய வற்புறத்தினால ஏழு தடவை மங்கி வெளியே வரும்போது சிறுபுள்ளையுடைய மாம்சத்தை போல அவனுடைய உடம்பு மாறி இந்த இதுல ஓடி வந்தான் தேவனுடைய மனுஷன் இடத்துல கொண்டு வந்தமதிகளெல்லாம் கொடுக்க வந்தான் தேவனுடைய மனுஷன் சொன்னார் உன்னுடைய எனக்கு வேண்டாம் நீ கர்த்துடைய வார்த்தையை கர்த்தர் உனக்கு சுகம் கொடுத்தார் நீ திரும்பி போகலான் திரும்பி போனான்னு கூட இருந்த வேலைக்காரனுக்கு அது விசாரமாக இருந்தது வசனமாக இருந்தது அதாவது இந்த மலைக் குகைக்குள்ள இருக்கிற இந்த சன்னியாசிக்கு இது வேண்டாம் என்று சொல்லிவிட்டாரு எவ்வளவு வாழ்க்கையில் தேவை இருக்கிறது எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு நெருக்கங்கள் இருக்கிறது என்று எண்ணி அவருக்கு தெரியாமல் அவன் இன்னொரு வழியாக போய் பின்னாலே ஓடி போய் அதில் கொஞ்சம் வாங்கி கொண்டான் போய்விட்டு வந்து அத்தகைய முன்னாலே வந்து நின்றான் அருமையானவர்களை கத்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று எழு எலியா சொல்லுகின்றார் கண்டனமெல்லாம் அலைந்துவிட்டு கண்டனங்கள் எல்லாம் ஐக்கி வைத்து விட்டு கண்டதெல்லாம் பெற்றுக் கொண்டு போய் ஆண்டவரே என்னோடும் பேசும் கூட உறவாடும் என்னையும் வருகையில உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தப்படுத்தும் என்றால் அது முடியாது முடியாது அவன் எங்கே சொன்னான் அவன் தேவையான மனசனுக்கு முன்பாக நிற்க அவன் இப்பொழுது அதாவது சதிக்கப்பட்ட வாங்குவதற்காக போய்விட்டான் அருமையான கட்டுரை பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம் ஆண்டு மிக நுட்பமாக ஜீவி நோக்குகின்றவராக இருக்கின்றார் என்பதை நான் உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றேன் முந்த நாள் ஒருவரோடு பேசும்போது தன்னுடைய மனைவியை பற்றி ஒரு குறை சொன்னார் குறை என்றால் நியாயமான குறையை சொன்னார் கேட்டபோது நான் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கடினமான ஒரு வார்த்தை கடினம் என்றால் தூஷணம் அல்ல பெண்களா இப்படித்தான் இருப்பார்கள் என்று கொஞ்சம் கடினமாக அந்த வார்த்தையை உடனே பாவபுரமான என்னுடைய உள்ளத்தில் அதாவது குறை என்ற கரை உண்டாக ஆரம்பித்தது நன்றாக கவனித்து பாருங்க கண்டதெல்லாம் பேசிக்கொண்டு கண்டதெல்லாம் செய்து கொண்டு எல்லாம் பண்ணிக்கொண்டு ஆனவரே என்னோடும் உறவாடும் என்னோடும் கூட வருவாழும் என்னையும் மர்ணப்படுத்தும் என்று சொல்வது அல்ல புதிய சிலைமாக புதிய சிலை சபையாக நாம் இருப்பதனால் அப்படி ஆகிறது அல்ல அங்கே நம்ம கொடுக்கிற கட்டளைகளையும் பிரமாணங்களையும் நாம் கை வேண்டும் என்று நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன் அலேலூயா வருகிற்கு முன்னால் நான் அது சரி பண்ணிவிட்டு தான் வந்திருக்கிறேன் சரி பண்ணிவிட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நான் நிற்கணுமே கர்த்தருக்கு முன்பாக வந்து நிற்க வேண்டும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்கிறேன் என்று சொல்ல வேண்டும் என்றால் கத்தருக்கு முன்பாக நான் செம்மையாக நிற்க வேண்டும் இந்த கேஆசி என்பவர் அவன் எங்கெல்லாமோ விட்டு வந்து எலிசாவுக்கு முன்னாலே நிற்கிறான் கேஆசியே எங்கே போ எங்கே இருந்து வருகிறாய் எங்கே போகிறாய் மனாத பார்க்கவில்லையா என்று சொல்கின்றார் என்று அவர் சொல்லுகிறார் அருமையான கத்துடைய பிள்ளைகளே நம்ம ஒவ்வொருவரையும் கத்தர் பார்க்கின்றார் தேவனுக்கு மகிமை யானபடினால் அருமையான கத்துடைய பிள்ளைகளே கற்றுக் கொள்ளுங்கள் தேவனுக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும் என்று விரும்புகின்றார் அருமையான கற்றுடைய பிள்ளைகளை அதை விட்டுவிட்டார் அவனுக்கு ஆவிக்குரிய பார்வை இல்லை என்று நாம் காணுகின்றோம் புதிய சிறைக்குள்ளே இருந்தாலும் தேவையான திருச்சபைக்குள்ளே நெருப்புக்குள்ளே நாம் இருந்தாலும் நாம் அதாவது நம்முடைய வாழ்க்கை இறைவனுக்கு முன்பாக செம்மையாக வைத்துராவிட்டால் அனுபத்துக்கு அறிவித்துக் கொள்கின்றேன் தரிசிக்கின்றவனாக இருந்தார் நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கலாம் தரிசனத்திலும் அதாவது என்னோட சுத்தத்தை அறிகிறவனாக இருக்கலாம் மோசியல்ல முகமுகமாய் பார்க்கின்றவனாக அவன் இருக்கிறான் முகமுகமாய் பார்க்கிறவனாக இருக்கான் பேசுவது போல மோசையோடு பேசுகிறேன் என்று சொன்னார் அப்படி அவர் என்று மிகவும் நெருக்கமாக இருக்கின்றது அந்த காலத்துக்குள் வந்திருக்கிறோம் நீங்களும் நானும் அந்த நிலைக்கு ஆளாக வேண்டும் இன்றைய கர்த்தரவுகளை குறித்து தேவருடைய மனசரிடத்தில் சொல்ல வேண்டும் ஆவிக்கிற ஜத்தில் தேவனுடைய உறவாடுகளிடல சொல்லாம் என்ன இப்படி என்று பலர் எனக்கு பல தரிசனங்களை பலரிக் கொண்டே இருக்கின்றார்கள் கேட்டுக்கொண்டே அவளை பற்றி கர்த்தர் சொல்லுகிறார் இப்படி மேன்மையாக சொல்லுகின்றார் அவர்கள் இப்படிப்பட்டவர்கள் அறிவிக்கிறார் என்றெல்லாம் சொல்கிறார்கள் கேட்டு கேட்டு நாம் வைத்திருக்கின்றோம் சபைக்குள்ள எத்தனை பேர் அந்த தேவனால் சாட்சி பெற்ற வந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிறத நாம் கவனித்துக் கொண்டிருக்கின்றோம் எல்லோரும் அந்த நிலையை அடைய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்கள் என்று மாத்திரமல்ல இருக்க முடியாமல் போய்விடுகிற இல்லாமல் திடீரென்று காணாமல் போவதற்கு காரணம் அதுவாகவும் இருக்கும் தேவனுடைய நாளில் எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய சிறு சபையில் அங்கமாக ஐக்கியமாக இருப்பார்கள் என்பதை நான் உங்களை கார்வித்துனாரா நான் அப்படி நினைவில் அவர்கள் எப்படி ஆகிவிட்டார்களா நாம் கணிக்கிற பிரகாரம் அல்ல ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் மனிதன் பார்க்கிற பிரகாரம் நான் பாரு மனிதன் முகத்தை பார்க்கிறார் நானும் பார்க்கிறேன் நான் மனிதர்கள் முகத்தை பார்ப்பார் அவருடைய பக்திய அவருடைய ஜபம் அவருடைய தவம் அவருடைய தோற்றங்களை மனிதர்கள் பார்ப்பாரு நானும் இங்கே பார்க்கிறேன் இருதயத்தை ஆனால் அருமையான கற்றலை பிள்ளைகளே அண்டவராகி தேவன் ஏனோக்கை குறித்து சாட்சி கொடுத்தார் அண்டவராகி தேவன் மோசையை குறித்து சாட்சி கொடுத்தார் அண்டவராகி தேவன் தாவித ராஜாவை குறித்து சாட்சி கொடுத்தார் அண்டவர் ஆகிய தேவர் தானியலை குறித்து சாட்சி கொடுத்தார் ஆரகாமை குறித்து சாட்சி கொடுத்தார் அவர் அமைனுடைய என்று சொன்னார் அலேலோயா அலேலோயா தேவனுக்கு வாய்மை உங்களையும் எண்ணையும் குறித்து ஆண்டவர் கொடுக்கிற சாட்சி இப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் நம்முடைய சபை குறித்து நாம் மேன்மையாக சொல்லுகிறது மட்டுமல்ல தேவன் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும் சபை குறித்து தேவன் சாட்சி கொடுத்திருக்கிறார் அநேக சாட்சிகள் நம்மிடத்தில் இருக்கிறது அலேலோயா சபைக்குள்ள இருக்கிற நம்மை குறித்து நம்ம ஒவ்வொருவரை குறித்தும் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் சொல்லுகிறார் நிறுத்தி நோக்கிக் கொண்டிருக்கின்றேன் வலது பக்கத்தில் இருக்கிறபடி நான் அசைக்க அந்தவர் ஆகிய தேவனுடைய பக்தர்கள் நிற்கிறபடியா அவரை நான் நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்ல அனுபவம் பக்தர்களாகிய நமக்கு இருக்க வேண்டும் பெற்றுக் என்ற அனுபவம் மாத்திரமல்ல அந்த பரிசுத்த ஆவியானவர் திருத்துவத்தில் மூன்றாவது தேவன் அவர் நமக்குள்ளே இருக்கின்றார் அவர் நமக்குள்ள இருந்து பேச வேண்டும் அவர் நமக்குள் இருக்கிறது நன்றாக நமக்கு தெரிய வேண்டும் நமக்குள்ளார் என்பதை நாம் அறிந்து தைரியமாக எப்பொழுதும் இருக்கும் கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கத்துடைய திருவாக்கு சொல்லுகிறபடினால ஆண்டவர்கள் நான் தோத்தரிக்கிறேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஹலே லுயா ஹலே நான் வந்த நாலு நாளைக்கு முன்னால கடந்த காலத்தில் நீண்ட காலத்துக்கு முன்னால் பர்சத்தவான்கள் எழுதிய ஒரு நூலை என்னுடைய கண்ணால அவர் ஒரு காண்பு இப்படி வச்சிருக்கு ரெண்டு மூணு வருஷம் வாயித்திருக்கு அது நீண்ட காலம் ஆகிவிட்டபடினால கொஞ்சம் கொஞ்சமாக இத்து இத்து இத்து இத்து அது அப்படி கரம்பி போயிருக்கு பார்த்தேன் அப்போ பார்த்து கொண்டே இருக்கும்போது தேவன் சொல்ல கேட்டு எழுதப்பட்ட நூல்கள் என்று எனக்கு நன்றாக விளங்கினது தேவ நம்முடைய வாயினால் சொல்லப்பட்ட வார்த்தைகளை கேட்டு இவர்கள் தான் இதுல எழுதப்பட்டிருக்கிறது என்று நான் தெரிந்து கொண்டேன் நான் ஒரு காரியத்துக்காக ஜோமணிக்கோட்டில் இருந்தேன் எனக்கு இப்பொழுது கிட்டத்தட்ட ஒரு எட்டு பத்து பதினோரு புரோக்கரங்கள் எழுதி வைத்திருக்கிறது அடுத்தபடியாக புரோக்கரங்கள் உண்டாகிறது கிருபை எனக்கு வேண்டும் வார்த்தைகள் எனக்கு வேண்டும் நான் அங்கே போய் என்ன செய்ய வேண்டும் என்னெல்லாம் இப்படி நான் தேவனத்தில் ஜெவமணி கொண்டிருக்கும் போது கருத்து சொன்னார் பழ இவைகளை பார்க்காது புதிய ஊற்று ஊற்றுக்கண்கள் திறக்கிறது அதிலிருந்து கோரி மக்களுக்கு அதிலிருந்து மக்கள் மொண்டு கொள்வார்கள் அப்படிப்பட்ட கிருமைகளை நான் அருள் இருக்கிறேன் என்று என்னோடு சொன்னார் ஆதி பரசுத் இடைபெற்றேனோ அந்த பிரகாரம் இடைபெடுவேன் அதன் அப்படினாலே அவைகளை நீ செய்வர்கள் என்னை பலப்படுத்தினார் அதற்காக நான் ஆண்டு சோத்திரம் செலுத்துகிறேன் மகிமை உண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதாவது என்ன சொல்கிறார் பாருங்க அவர் மாம்சத்தில் இந்த உலகத்தில் வாழ்ந்தபடிய நமைப்பு என்று அவரும் ஞான ஸ்தானம் பெற்றார் நமைப்பு ஒன்று அவர் பர்சத்தாவியும் பெற்று கொண்டார் என்று நாம் காணுகின்றோம் அவர் ஞானஸ்தானம் பெற்று கரையறினவுடனே அவரை குறித்து ஒரு சாட்சி உண்டாகுது பாருங்க வாசிக்கலாம் ஹலே லோய்யா ஹேலே தேவனுக்கு மைமை உண்டாவதாக மத்திய மூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வருஷங்களிலே பாண்டவராய் கிறிஸ்து நம்மை போல மனிதனாக இந்த பாடுள்ள உலகத்தில் வாழ்ந்தார் அவர் ஞானஸ்தானம் பெற்ற கரையேறினவுடனே அவரை குறித்து நம்ம சாட்சி கொடுக்கிறதை நாம் இங்கே ஜலத்திலிருந்து கரையேறினவுடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது தேவ ஆவி போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார் அன்றையும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் இருந்து ஒரு சத்தம் உண்டாகி நேசம் என்னுடைய பிரியாயிருக்கிறேன் இவரிலே பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தது சொல்லும் போது ஒருவன் மறுபடியும் ஒருவன் ஜலத்தினால் ஆவினாலும் பிறந்தால் தான் போக முடியும் என்று போதித்தார் ாலும்றக்கணும்பாயிருக்கும்ிவினத்திலிருந்து பார்க்க முடியவில்லை அதுவரைக்கும் குறித்து கொடுத்த சாட்சி எழுதப்படவில்லை வழியாகிறது உங்களை என்னை குறித்து எப்ப கத்தனை சாட்சி கொடுப்பார் ஹெலே லோய்யா அருமையான பெற்றுக் கொள்ளும் போது நான் தேவையான கை கொள்ளும் போது ஆண்டவர் நமது மேல் பிரியமாக இருப்பார் ஹலே ஏன் அவருக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு கர்த்தருக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான்ண்டவராய் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று கரையறின் இவர் மேல் பிரியமாயிருக்கிறேன் இவர் என்னுடைய நேச குமாரன் பலவத்து போனாரா அந்த தேவன் இங்குள்ள கால் விட சிறுத்தை முடித்துவிட்டு பலவத்து சென்று விட்டார் நாம் காணுகின்றோம் இல்லையா பிரியமானவர்களுக்கு ஒரு ராட்சியம் இருக்கின்றது பிரியமானவர்களை எடுத்துக்கொள்ளத்தான் ஆண்டவர் வரப்போகு என்றார் அது அப்படினால என்னுடைய பிள்ளைகளெல்லாம் எனக்கு பிரியமானவர்களாக இருக்க வேண்டும் அந்த சாட்சியை நான் பற்றி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் அருமையான கற்றுடைய பிள்ளைகளை இயேசு சுவாமியை குறித்து பிதாவாகிய தேவன் சாட்சி சொன்னார் பாரு என்னை குறித்தே நான் கொடுக்கிற சாட்சி அல்ல என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் ஒருவர் இருக்கிறார் என்று அவர் சொல்கிறார் யோவான் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்னு வசனங்களை நாம் ஒருவர் வாசிக்கலாம் யோவான் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி பத்தி ரெண்டு என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால் என் சாட்சி மெய்யா என்னை குறித்து நானே சாட்சி சொல்லி கொடு அத முதலாவது சொன்னேன் நம்மைக்கு அதாவது நம்ம ஒரு நான் கொடுக்கற சாட்சி அல்ல நமக்கு அன்பானவர்கள் கொடுக்கிற சாட்சி அல்ல சாட்சி கொடுக்க வேண்டும் அண்டவராக சொல்லுகிறார் என்னை குறித்து நானே கொடுக்கிற சாட்சி அல்லது வேற ஒருவர் இருக்கிறார் அவர் என்னை குறித்து கொடுக்கிற சாட்சி மெய்யான சாட்சி என்று அறிந்திருக்கிறேன் அவர் என்னை குறித்து கொடுக்கிற சாட்சி மெய்யான சாட்சி என்னை குறித்து நானே சாட்சி கொடுக்கிறதல்ல என்னை குறித்து ஒருவர் சாட்சி கொடுக்கிறார் நம்ம ஒவ்வொருவரை குறித்தும் நம்ம தேவன் சாட்சி கொடுக்க வேண்டும் என்று வாக்கு சொல்லுகிறது அதற்காக நாரவருக்கு நன்றி சொல்கிறேன் அருமையாளர்கள் அதை நான் அடிக்கடி சொல்லுவேன் நாம் ஆலயத்தில் கொடுக்கிற சாட்சி மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கையிலேயும் சாட்சி கொடுக்க வேண்டும் அலையலுயா அலையிலா பிள்ளைகளுக்கு மாப்பிள தேடும் போது அவர் என்ன படித்திருக்கிறார் அவர் என்ன இவ்வளோ பணம் இவ்வளவு பணம் எதிர்பார்க்கிறார் அவர் என்ன டூ வீலர் வைத்திருக்கிறாரா ஃபோர் வீலர் வைத்திருக்கிறாரா எப்படி எல்லாம் சாதித்து தேடுகிறார்கள் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன பெரியவர்கள் செய்கிற காரியம் என்ன அவருடைய நண்பர் யார் அவருடைய நண்பர்கள் யார் நண்பர்களைத்தான் ஜாதிப்பார்கள் நண்பர்களை பார்த்து அவருடைய நண்பர்கள் இப்படி இருந்தால் அவரும் அப்படி இருப்பார் என்று தெரிந்து கொள்வார்கள் என்ன நாம் காணுகின்றான் நண்பர்களை அறிந்துவிட்டால் நல்லவர்கள் நல்ல நண்பரோடு பழகுவார்கள் கெட்டவர்கள் கெட்ட நண்பர்களோடு பழகுவார்கள் அவருக்கு இவருக்கு இருப்பார் அவர் எப்படி இருக்காரோ அப்படி இவரு இருப்பார் என்று நாம் காணுகின்றோம் ஆனால் அப்படினால அதாவது வீட்டுல இங்க கொடுக்கிற சாட்சி அல்ல அதாவது சாட்சி அதாவது நமக்கு வேறொருவர் சாட்சி கொடுக்க வேண்டும் நாங்கள் அதைத்தான் சொல்கிறது அதாவது அந்த ஊர்ல நண்பர்களை தேட நல்லவர்களை பார்த்து அவர்களிடத்தில் நன்றாக தெரிந்து கொண்டு சொல்லுகிறது அருமையான கொள்கையில் நாம் விசாரிக்கிறது மாத்திரம் தேவனிடத்தில் விசாரிப்போம் கேட்போம் ஆண்டவர்கள் இந்த காரியம் எப்படி நன்றாக இருக்குமா இவளை செய்யலாமா செய்யக்கூடாதா என்கிறதை தேவனிடத்தில் கேட்டுதான் அதன் பின்பு நேற்று கூட ஒரு பேமிலி வந்திருந்தாங்க சபை அழைச்சிட்டு வந்தாங்க நான் சொன்ன நீங்களோ அவர்களோ சொல்கிறதை வைத்து நான் தீர்மானிக்கிறது அல்ல ஆண்டு இடத்துல தேவனிடத்தில் விசாரித்து தேவன் என்ன சொல்கிறார் என்று அறிந்து கொண்டு அந்த பிரகாரங்களுக்காக நான் தேவம் பண்ணி விடுவேன் என்று சொல்லி அப்போது அவர்கள் ஒன்றை சொல்லுவார்கள் அப்பொழுது நாம் லாஸ்டில் என்ன காரணத்தினாலும் உங்களுக்கு இந்த விலகினம் வந்துருக்குது இந்த காரியம் உங்களுடைய குடும்பத்தில் இவ்வளோ குழப்பங்கள் இவ்வளோ பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்று நாம் சொல்லும்போது ஆமாம் என்று ஒத்துக்கொள்வார்கள் அப்படி நாம் அந்த ஃபேமிலிக்காக ஜோவம் பண்ணி அனுப்பினோம் என்று வருவோம் என்று சொன்னார்கள் வரலை தேவனுக்கு மயிமை அருமையான கத்திட பிள்ளைகளே அதாவது நம்மளை பற்றிய ஒரு காரியத்தை பற்றி நமக்கு தேவன் அறிவிக்க வேண்டும் தேவன் அவைகளை குறித்து சொல்ல வேண்டும் சொன்னால் அது நமக்கு உர்ஜிதமாகும் அவை நம்பலாம் அது சரியாகவும் இருக்கும் இப்பொழுது நமக்கு என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால் அதாவது என்னை குறித்து கொடுக்கிற சாட்சி அல்ல என்னுடைய சாட்சி என்னை சாட்சி கொடுக்கிற வேறொருவர் இருக்கிறார் பிதாவாகி தேவன் இருக்கிறார் அவர் என்னை சாட்சி கொடுக்கிறார் சில தான் ஞான ஸ்மாரம் பெறும்போது ஆண்டவர் இந்த ஆண்டவராய் இயேசுவை பற்றியும் அவர் சாட்சி கொடுத்தார் இவர் என்னுடைய நேச குமாரன் இவர்களே நான் பெரியமாக இருக்கிறேன் இவருக்கு செவிக் கொடுங்கள் என்று மருத்துவமலையில் சீடர் இனத்திலேயும் சொன்னார் அங்கே நம்முடைய சீடர்களோடு ஒரு மருவமாகும்போது அவர்கள் அங்கே ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்லுகிறார்கள் பிதாவே இயேசுவே இங்கே உமக்கு ஒரு குடாரத்தையும் மோசைக்கு ஒரு குடாரத்தையும் எளியாவுக்கு ஒரு குடாரத்தையும் மூன்று குடாரங்களை போட்டு நாம் இங்கேயே இருப்போம் என்று அந்த சந்தோஷத்தில் சொன்னார்கள் உடனே மேலும் இந்த ஒரு சத்தம் உண்டானது இவர் என்னுடைய நேசகுமாரன் இவருக்கு இவருக்கு செல்விடுங்க என்று சத்தம் உண்டாயிற்று அலே இல்லையா அலையா நான் கர்த்தருக்கு பிரியமானவர்கள் என்று சாட்சி பெறுவோம் என்றால் நம்மை குறித்து அநேகருக்கு கர்த்தர் சொல்லுவார் உண்மை குறித்து அநேகரிக்கத்தில் அறிவிப்பா இந்த நாள் இருந்த காலவேளையில தேவமண்டி விட்டு ஆராதனைக்கு புறப்பட்டு எழும்பி நிற்கிற நேரத்தில் எனக்கு ஒரு தேவ தரிசனம் உண்டாயிற்று அந்த தரிசனத்துல ஒரு பெரிய உயரத்திலிருந்து ஒரு நீரோடை ஒரு தெளிந்த தண்ணீர் ஓடி வருகின்றது ஓடி வரும்போது அதுல ஒரு குட்டையிலிருந்து மீன்கள் எல்லாம் ஏறி அந்த மலச்சிகரத்தில் நோக்கி தண்ணீர் எங்கிருந்து உற்பத்தியாகி வருகின்றதோ அதை அந்த மீன்கள் சரசரன்று ஏறுகிறது ஏறுகின்ற நேரத்தில் மேலே இருந்து சிறகு முளைத்த சில அந்த மீன்களை மறைத்து வேற பறவைகள் அடித்து விடாதபடி அது வேறு ஒரு மெல்லிய வலை ஒன்று அப்படியே விரித்து கொண்டு வருகிறதை நான் பார்த்தேன் இதை பார்த்தவுடன் எனக்கு தெரிந்தது அந்த ஒரு ஆத்துமாக்களை உயர்ந்த சிகரமாக கண்மலைக்கு நேராக கொண்டு வருகின்றார் என்று எனக்கு தெரிந்தது தெரிந்து கொள்ளப்பட்ட ஆத்மாவை சேதப்படுத்தி விடாதபடி சத்துருக்கள் சுதரித்து விடாதபடி அவைகள் குறிக்கப்பட்ட இடம் வந்து சேரும்படியாக மறைவு கட்டப்படுகிறதாகவும் காலவேளையில் நான் கண்டுகொண்டேன் ஹலையலுயா தேவனுக்கு மயிமை உண்டாவதாக அருமையான கற்றுட பிள்ளைகளை ஆண்டு வரும் குட்டங்கூட்டமாய் மக்களை கொண்டு வரப்போகின்றார் தெளிந்த நீரில் கண்மலில் உச்சிலிருந்து வருகிற அந்த தண்ணீரை அந்த தண்ணீர் வருகைல் அடித்து நேற்றைய மறந்துவிட்டேன் எனக்கு ஒரு போன் வந்தது எனக்கு ஒரு இக்கட்டான நேரம் எனக்கு ஒரு ஆலோசனை வேண்டும் என்று அவர் கேட்டார் என்னுடைய கொடுத்தது யார் என்று நான் கேட்டேன் எப்படி நீங்கள் என்னுடைய தொடர்பு அளிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது என்று கேட்பேன் கேட்கும்போது சொன்னார் உங்களுடைய செய்தி வாரந்தோறும் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அதனால் ஆறுதல் அடைகிறேன் அதன் அப்படின்னால உங்களிடத்தில் ஆலோசனை கேட்டால் எனக்கு ஒரு நல்ல ஆலோசனை கிடைக்கும் என்று எண்ணி நான் இந்த ஆலோசனை கேட்கிறேன் என்று அவர் சொன்னார் தொடர்ச்சியாக நான் செய்திகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் என்று வருகின்ற வருக தெரிந்து கொள்ளப்பட்ட ஆத்மாக்கள் சேதமடைந்து விடாதபடி அதுக்கு வேண்டிய பாதுகாப்பை இறைவன் அருளிக் கொண்டிருக்கிறார் நான் மறுபடியும் சொல்லுகிறேன் உங்களுக்கு அடிக்கடி சொல்லி இருக்கிறேன் சபையில எத்தனை பேர் தான் இருக்கின்றார்கள் நாங்கள் கொடுகிற சபையில் இருபத்தாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் லட்சம் கொடுக்கின்றார்கள் உங்களோட சபையில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று கேட்கிற பலருக்கு நான் சொல்லியிருக்கிறேன் லட்ச லட்சமான கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இருக்கின்றார்கள் தாழ்மையான சகோதர சகோதரிகள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உலகம் முழுவதும் இருக்கின்றார்கள் வந்து கொண்டிருக்கிறார் ஒரு இடத்தில்தான் கூட்டி சேர்க்கப்படவில்லை அது என்னுடைய ஆவி கூட்டி சேர்க்கும் என்று கத்துடைய ஆவியானவர் சொல்லி இருக்கின்றார் பரிசுத்தாவியானவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை ஒரே மந்தையாக ஒரே மேற்பனுடைய மேற்பனாக கிறிஸ்தவனுடைய ஆளுகைக்குள்ளாக அவர் கொண்டு வரக்கூடிய காலங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது கிறிஸ்தவ மதம் இப்படி பிரிந்து கிடக்காது ஒரே சரீரமாக இயங்கக்கூடிய நாட்கள் வந்து கொண்டிருக்கின்றது அருமையானவர்களே நாம் ஜெபம் பண்ணுவோம் ஜெவம் பண்ணுவது மாத்திரமல்ல நம்மை குறித்து தேவன் கொடுக்கிற சாட்சியை உடையவர்களாக நாம் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறபடினாலே ஆண்டவரை நான் சோதரிகிறேன் ஹலே லோய்யா ஹலே தேவனுக்கு மய்மை உண்டாவதாக நம்மை குறித்து தேவனை தேவனை அறிந்தவர் முழுமை அறிந்தவர் தேவன் அவருக்கு அடுத்தாமல் நம்மை பற்றி அறிந்தவன் சாத்தான் என்பதை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் தேவனுக்கு மயமையை மோசு இந்த சரீரத்தில் இருக்கும் போது அவர் எகிப்தில ரெண்டு பேர் சண்டையிடுகிறதை கண்டு அவர்களை தாக்கி ஒருவரை கொண்டு விட்டார் என்று நாம் காணுகின்றோம் தேவ ஜனங்களுக்காக பக்தி வயராக்கியம் கொண்டு அந்த காரியம் நடந்தது அவைகளுக்கு அவர் பாவ மன்னிப்பு இறைவன் இடத்துல பெற்றிருப்பார் அவருடைய சரீரத்தை அடக்கம் செய்ய போகும்போது அங்கே சாத்தான் வந்து நின்றான் ஆண்ட இடத்துல கிடைக்கிறான் ஒரு சரீரத்திலிருக்கும் ஒரு கொலை செய்திருக்கிறார் ஆனால் அந்த சரீரம் எனக்குரியது என்று அவர் செய்தார் கர்த்தர் அவனை மேற்கொண்டு அந்த சரீரத்தை அடக்க என்று நாம் காணுகிறோம் ஒரு மனிதனுடைய சரீரத்தையும் கத்தர் அடக்கம் இடவில்லை மோசருடைய சரீரத்தை மட்டும்தான் தேவன் அடக்கம் செய்தார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது என்று நாம் காணுகின்றோம் அருமையானவர்களே நாம் கத்திய பிள்ளைகளாக இருக்கலாம் நம்மளே குறைகள் குற்றங்கள் இருந்தால் எதிராளி குற்றம் சாட்டுவான் இவன் இப்படிப்பட்டவன் உன்னுடைய மகன் உன்னுடைய மகள் என்று சொல்கிறீர் அவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்களே இப்படிப்பட்ட செய்களை அடுத்து இன்னும் போகவில்லையே அதை இன்னும் வைத்திருக்கிறார்களே என்று சொல்லும் அந்த சாட்சி நம்மிடத்தில் இல்லாதபடி சாத்தான் தேவனுடைய பிள்ளைகளை குற்றம் சாட்டாதபடி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டு விரும்புகின்றார் என்று சாத்தார சவால் விடுகிறார் சொல்ல முடியாத தொடக்கம் போகாது என்று சொல்ல வேண்டும் என்றால் நாம் சாட்சியுடைய இருக்க வேண்டும் என்று ஆண்ட விரும்புகின்றார் பாரு பதினாறாம் அதிகாரம் பதினாறாம் அதிகாரம் வாக்கியத்தை ஒருவர் பரலோகத்தில் இருக்கிறது என்னுடைய சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது எனக்கு சாட்சி பகிறவர் உன்னதங்களில் இருக்கு சாட்சி பகிறவர் எங்க இருக்கிறார் உன்னதத்தில் இருக்கிறார் என்னுடைய சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது எனக்கு சாட்சி எடுக்கிறவர் உன்னதத்தில் இருக்கின்றார் அவ்வளவு செழிப்பா இருக்கும் போதா இழந்து என்னை விட்டு விளக்கேன் என்று சொன்னார் என்னுடைய நான் என்னுடைய கொண்டு போட்டாலும் சரி உத்தமத்தை என்னை விட்டு விளக்க மாட்டேன் என்ற ஒரு பெரிய நீதிமான் பெரிய ஒரு உத்தமான் ஒரு பெரிய பக்திமான் பக்தனாகிய யோபு என்று நாம் காணுகின்றோம் அருமையான கற்றிடப்பிள்ளைகளை ஒரு சிறிய காரியத்திலேயே நாம் தொய்ந்து போகிறோமே போன ஏன் கோயிலுக்கு வரலன்னா அது ஏன் சொல்லு நீங்கள் இல்லை ஒன்று இல்லை விதமான வந்து சாட்சியுள்ள வாழ்க்கையில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்ற ஒரு அம்மா சென்னை சபைக்கு நாங்கள் அப்போ போயிருந்தோம் பிராஞ்சி விசிட் பண்ணுறதுக்காக போயிருக்கும்போது அங்கே ஒரு அம்மா சாட்சி பதிவு வரும்போது சாட்சியல் சாட்சி சொல்ல வராது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அழுவாங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அழுவாங்க இப்படியும் அழுதே நேரத்தை பார்க்குறாங்க சாட்சி சமைப்பு அப்போ பாசன சொல்லுங்கள்ல உட்காருங்க அதாவது நீங்கள் என்ன சொல்ல போறீங்களோ அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் ரொம்ப அழுது கோப்பாடு போட்டுவிட்டு வீட்டில் பிள்ளைய போதால வளர்த்தேன் ஆயி சத்து போச்சு அப்படின்னு சொன்னாங்க அப்போ இதனால நாலு வாரம் கோயிலுக்கு வரல ஒரு நாய் செத்துக்காக கோயிலுக்கு வரல என்று விக்கி விக்கி அந்த அம்மா அழுகிறதை பார்த்து பின்ன பெண்கள் இருக்கிறார்கள் அல்லவா ஒரு ஒரு ஆள் தான் எல்லாரும் ஆரம்பிச்சிருவாங்க எல்லாருமே மூக்கச்சி தவங்க என்னமோ நடந்து போச்சு போல என்று சொல்லி எல்லா சபை ஒரு அழுகமயமாக மாறி கடைசி உண்மை கேட்டால் உண்மை என்ன நாய் செத்து போறதுக்காக சபையே கலங்கடித்து போட்டாங்க அருமையான கற்றுடைப்பிள்ளைகளை என்னுடைய சாட்சி பரலவத்தில் இருக்குது பத்து பிள்ளைகள் செத்துது பத்து பிள்ளைகளையும் இந்த விடக்கோடி மாதிரி ஒன்னுக்கும் ஏறந்தாகல எல்லா வாலிப பிள்ளைகள் பத்து பிள்ளைகளை இழந்தார் எல்லாவற்றையும் இழந்தார் சரீரத்தினுடைய சுகத்தையும் இழந்தார் சாத்தானுடன் சவால் விட்டார் அந்தவர் என்னுடைய உத்தமன் என்னுடைய உத்தமன் என்னுடைய மகன் என்னை மறுதளிக்க மாட்டான் பின்னடைய மாட்டான் என்று சாட்சி பகிர்ந்த அந்த சாட்சியை யோவு காத்துக்கொண்டார் அலையிலையா யோபு காத்து கொண்டார் வேறு மேலும் அவர்தான் சொல்கிறார் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் ஒன்னதத்தில் பரலோகத்தில் இருக்கிறார் என்று சொன்னார் சேவான் மரணமடைந்தார் மரணமடைந்து போகும்போது கத்திரா எசுசு எழும்பி நின்று அவரை வரவேற்கார் என்று எழுதியிருக்கிறதை நாம் காணுகின்றோம் அருமையானவர்களே உங்களையும் என்னையும் குறித்து கத்தறி என்று சொல்கிற வார்த்தை என்ன என்றார் நீங்கள் ஏ நோக்கு போல நாம் சாட்சியுடையவர்களாய் இருக்கவேன் கர்த்தரமை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும் உங்களுடைய வீட்டுக்கு வந்தால் உங்களுடைய பக்கத்து நீங்கள் வீடு பூட்டி கிடக்கிறதுன்னு வைத்து வீடு சந்திக்க பாஸ்ஹஸில் வந்திருக்கிறாங்க வந்து கேட்கும்போது நான் ஒரு தடவை வீடு சந்திக்க போனோம் ஏழு மணிக்கு அந்த அம்மா லைட் வைத்து புளியங்காய் குறைச்சிட்டு இருக்கிறாங்க ஏழு மணிக்கு ஜப்ப வேலை ஜப்ப நடக்குன்னு சொல்லி நான் போனோம் வீடு பூட்டி கிடக்குது அவங்க கொஞ்சம் தூரத்தில் புளிய மரத்து ஊரட்ல பிள்ளைகளை வச்சுட்டு அப்போ கேட்டால் ஓ அந்த போகிறாங்களே அவங்க அவங்க பாசாகிவுங்க அப்படின்னு அந்த இழுப்பிலையே நமக்கு வழங்கியது அங்கே நடக்கிற காரியங்கள் என்ன என்று நமக்கு தெரிகின்றது அருமையானவர்கள் மனிதர்கள் கொடுக்குற சாட்சியே கிட்ட சாட்சியாக தேவன் கொடுக்குற சாட்சி எப்படிப்பட்டதாக இருக்கும் ஆனால் எப்படினால் உங்களை என்னையும் குறித்து என்னுடைய மகன் என்னுடைய மகள் இப்படிப்பட்ட சாட்சி என்று சொல்லி சொல்லும்படியாக நாம் நடந்து கொள்வோம் கத்துடைய வருகையில போறதுக்குதான் நாம் இந்த கோலம் எடுத்திருக்கின்றோம் நாம் இந்த நிலைக்கு நம்மை மாற்றி இருக்கின்றோம் இத்தனை பிரயாசப்பட்டோம் இங்கே முப்பது கிலோமீட்டர் இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் மிகவும் தூரமான நிலத்திலிருந்து நாம் கடமையை வந்து இங்கே கத்தரை ஆராதிப்பத நோக்கம் ஏதோ இந்த பூமிக்குரிய காரியங்களுக்காக அல்ல கத்தோடு வருகையிலே போக வேண்டும் கத்துடைய வருகையில நாம் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் நாம் இந்த பிரயாசப்படுகின்றோம் நாம் தேவனால் சாட்சி பெறுவோம் ஹலே தேவனால் சாட்சி பெறுவோம் ஏ போல தாவித ராஜாவை போல தாவித ராஜா மோசையை போல தானியலை போல ஆபரகாமை போல நாம் சாட்சி பெற்றவர்களாக இருப்போம் கர்த்தரமை ஆசிரியப்பார்கள் மேற்கொண்டு நீங்கள் சத்தியத்தை அறிய விரும்பினால் எப்பொழுது வேண்டுமானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம்